பதிரங்கேணுமே பசேமாஜா ஸிரைரங்கைஷும்சூசேமேவிஞா இோ வுத்தினூஷா விஷவே நோரி நோபிருத்து ஓ முண்டோப்பஷத் முதல் च, यथा ண்டம் ஏழாவது மோோர்னா यथा பிளவியம் पुरुषात् சம்பவத்த விம் தீய தத்திஜா அன்னாணோ மனசியம் லோக்கா கர்மச்சா பிரம்ம வித்யா ஆச்சாரியராகிய அங்கிரஸ் மகரிஷி பிரம்ம வித்யார்த்தியாகிய சவுனகருக்கு அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஏக்க விஜானத்தை சாமானிய விஜானத்தை அனுகிரகம் பண்ணுகிறார் சாமானிய விஜானம்னா என்ன பிரம்ம விஜானம் பரவிஞானம் அவர் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறார் அக்ரம்னு சொல்லுகிறார் அக்ஷரம் தான் காரணம் அக்ஷரத்தை அறிந்தால் நம்ம தமிழில் போட்டுக்கலாம் அக்ஷரத்தை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகும் அக்ஷரத்தை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகும் அனைத்தையும் அறிந்ததாகும் அப்ப அந்த அக்ஷரம் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கிறது என்பதை ஏழாவது மந்திரத்தில் விளக்குகிறார் அந்த அக்ஷரம் அபிநிமித்தோபாதான காரணமாக அநேக காரிய காரிய ஆதார இயக்க காரணமாக சமஸ்த அச்சேதன காரண சேத்தன காரணமாக இருக்கிறது ஆக அச்சேதன காரியங்கள்லாம் எப்படிப்பட்டது அநேக காரியம் இருக்கு அச்சேதன காரியமாக இருக்கு ஆனால் இந்த அச்சேத்தனமாகவும் அநேகமாகவும் இருக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் ஏக்கமான அந்த சேத்தனம் ஒன்றே அபின்னிமித்தோபாதான காரணமாக இருக்கிறது அப்படி சொன்னால் தான் சரிவரும் அநேக அச்சேதன காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற அந்த பிரம்ம வஸ்து சேதன ஏக்க சேதன காரணம் ஏக சேதன அபின்னிமித்த உபாதான காரணமாக இருக்கிறது அதுதான் கிளியர் ஏழாவது மந்திரத்தில் அது எப்படி சிருஷ்டி ஆகிறது எப்படிப்பட்ட ஏக சேத்தன அபிநிமித்த உபாதான காரணமான அந்த அக்ஷரத்தில் எப்படி இந்த அனை அநேக அச்சேதன பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் வந்து படைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இதுன்னு திடீர்னு வரல இது ஏற்கனவே இருந்தது இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே மாயாசக்தியாக இருந்தது மாயாசக்தியாக பிரம்மத்தில் இருந்தது அப்படி சொல்றேன் அது என்னாச்சுன்னா அந்த பிரம் இப்போ அக்ஷரம்னே வச்சுப்போம் அக்ஷரம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் அக்ஷரம் அல்லது பிரம்மன் இந்த அக்ஷரமான பிரம்மன் வச்சுப்போம் அக்ஷரம்ங்கிற வார்த்தையே போரும் இந்த அக்ஷரத்தில் இருந்து அக்ஷரம்னு சொல்கிற போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அக்ஷரம் ப்ளஸ் மாயா அக்ஷரம் ப்ளஸ் மாயா மாயா ரஹித்த அக்ஷரம் இங்கே பேசப்படலை மாயா சகித அக்ஷரம் இங்கே பேசப்பட்டிருக்கு அதுதான் காரணமாக இருக்க முடியும் சாஸ்திரப்படி ஜகத் காரணம்ங்கிறது மாயா சகிதம் பிரம்ம மாயா சகித அக்ஷரம் அது என்னாகிறது தயாராகிறது சீயத்தை என்ன தயாராகிறது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் என்னது அன்னம் அபிஜாயத்தைன்னா என்ன அர்த்தம் விரிவடைகிறது தயார் நிலை முதல் நிலை இரண்டாவது நிலை விரிந்த நிலை மூன்றாவது நிலை நுண்ணுலக படைப்பு நுண்ணுலக படைப்பு சூக்ம பிரபஞ்சம் அப்புறம் என்னது படைப்புங்கிறது பதிலாக என்ன வெளிப்பாடுன்னு சொல்லலாம் வெளிப்பாடு உள்ளே இருப்பது வெளிவருவதற்கு தயாராகுது தயாரான பிறகு அது என்ன சொல்வது ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பேன்ஷன் அப்படி சொல்லலாம் தயாராகிறது அப்புறம் விரிவடைகிறது ரெண்டு அதுக்குள்ளே இருக்கு அன்னம் அபிஜாயத்தை அப்புறம் அன்னா பிராணோ மனஹாண்ணா என்ன அர்த்தம் மூன்றாம் நிலை மூன்றாம் நிலை என்ன நுண்ணுலகங்கள் வெளிப்படுகின்றன சூக்ம பிரபஞ்சம் வெளிப்படுகிறது அது என்னது மொழ வர்றது அப்புறம் இது முதல்ல வெதை வெதை தயாராகிறது அப்புறம் வெதை விரியறது அப்புறம் மொழ கிளம்புறது அப்புறம் மரமாக அதே மாதிரி பிரம்ம தபசாச்சியத்தை தத்தகா தத்தகான என்ன அர்த்தம் அந்த தயாரான நிலையிலிருந்து சயனாத் அப்படின்னு அர்த்தம் சயனாத் சீயத்தை அதுலேருந்து அதிலிருந்து என்னாகிறது அன்னமபிஜாய் அண்ணாத்து மண் மன சங்கராச்சாரியர் சீயத்தை உபச்சீயத்தை உத் இஷத்து உத் இஷத்து அப்படின்னா என்ன அர்த்தம் உற்பத்தி ஆவதற்கு விரும்பியது தோன்றுவதற்கு விரும்பியது சோ காமயத்த அதுதான் தபா சீயத்தைஸ் இவல் டூ தைத்திரோபரிஷ் வாக்கம் சோ காமய சமயத்தவர் சோ காமயம் பிர ஜேதி பிரய அகமய அனத்திரம் கிங் கிருத்தவன் சப அத்த சோ காமய பகும் பிரயேஜே சபோத்தப்பதிதிச்சு பிராவிஷத் துவிஷ் சாபவத் நருத்தருலய சத்யஞ்சான ரொம்ப சிருஷ்டி அதுபுதமாக சொல்லியிருக்கு தைத்திரியோ புருஷம்லோகோ சொல்லாத அந்த மந்திரத்தை சொன்னால் அர்த்தம் சொல்லணும் போல இருக்கு என்ன பண்ணுறது போர் உத்பாத இஷத்து அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னால் தைத்திரியோ புரிஷ்லாசம் மாறிடுவது கொட்டேஷன் தான் தைத்திரிய உபநிஷத்தில் ஆறாவது அணுவாக்கம் இதுதான் குழந்தையில் இருக்கிறப்ப படித்ததுக்கு பிரயோஜனம் இல்லாட்டி இப்போ சொல்ல முடியாது இது குழந்தையாக இருந்து படித்தா தான் இப்போ சொல்ல முடியும் ஆறாவது அணுவாக்கம் அப்படி சொல்லணும்னா பாடசாலையில் உருப்படியாக படிச்சுருக்கணும் என்ன சொல்கிறோன்னா முதல் முதல் அணுவாக்கம் என்னதுன்னா பிரம்மவிதா பிரோதி பரம் ரெண்டாவது அணுவாக்கம் அண்ணா மூணாவது அணுவாக்கம் பிராணந்தேவா அணுப்ராணந்தி நாலாவது அணுவாக்கம் எதோவாச்சோ நிவர்த்தன் அஞ்சாவது அணுவாக்கம் விஜான யஜ்ன்தனுதே ஆறாவது அணுவாக்கம் அசன்னே வசபவதி அதில் தான் இது வருது ஏழாவது அணுவாக்கம் அசத்வாயம் அக்கிர ஆசீத் எட்டாவது அணுவாக்கம் வந்து பீஷாஸ்மாத் பாத்பவத் ஒன்பதாவது அணுவாக்கம் எதோ வாச்சோ நிவர்த்தன் பத்தாவது சகனாபவத் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறது பாருமொழி என்ன சொல்கிறது இந்த நன்றி என்ன சொல்கிறது இதுதான் செல்வம் இல்லையா புரியறது அப்போ உத் பிப்பாத இஷத்து உத் பிப்பாத இஷத்து சீயத்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் என்னென்னா தயாராச்சு விரிவடைந்தது அங்குரமிவ பீஜம் உச்சூணதாம் கச்சதி புத்திரமிவ பிதா ஹரிஷேண சங்கராச்சாரிய நல்லா சொல்கிறார் இருக்கட்டும் அந்த விரிவடைஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு சூக்ம பிரபஞ்சம் உண்டாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் லோக்காக ஸ்தூல பிரபஞ்சம் அப்புறம் அதில் என்ன நடந்ததுன்னா நிலையை பாருங்கள் தபசா சீயது அன்னம் அபிஜாயத்தை அன்னா பிராணாமனஹா லோக்காக நாலாவது அப்புறம் கர்ம அப்புறம் அமிர்தம் ஆறு தபசாச்சியத்தே பிரம்ம தத்தோன்னி ஜாயத்தை அன்னாத் பிராணோ மனசத்தியம் லோகாஹா கர்மசு அமிர்தம் அமிர்தம்னால் கர்மஃபலம் அமிர்தம்னா கொக்கோ கொலா மாதிரி எதா இருக்குமான்னு நினச்சிக்காய் அமிர்தம்னு சொன்னால் அது வந்து கர்மஃபலம் ஏன் அமிர்தம்னு கர்மஃபலத்துக்கு பேர்னா கர்மம் பண்ணினால் கர்மஃபலம் அழியாது கர்ம கல்பிர் எத்தனான போகாதான் அனுபவிக்க ஞானம் வராத வரைக்கும் கர்ம பலன் அழியாது ஞானம் வந்தாதான் கர்மபலன் அழியும் அப்ப அமிர்தம் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த மந்திரம் படிக்கிறோம் தபா தாய அதுதான் மெயின் சென்டென்ஸ் தாயத்தை தன்னர்த்தம் அந்த அகம் அக்சரிடம் இருந்து தரா அகத்தினிடம் இருந்து ஏதாச்சும் ஏதாது நேற்று ஜகத் அய பிரபஞ்சா ஜாயத்தைனால் என்ன அர்த்தம் தோன்றுகிறது தோன்றுகிறதுனா நம்ம அர்த்தம் என்ன வெளிப்படுகிறது மேனிஃபெஸ்டேஷன் இப்போ சொல்கிறோம் இல்லையா வெளிப்படுகிறது உண்மையில் எதுவும் புதிதாக படைக்கப்படவில்லை இருப்பது மறைகிறது தோன்றுகிறது ஆ மறைகிறது வெளிப்படு தோன்றுகிறதுங்கிற வார்த்தையை விட மறைகிறது வெளிப்படுகிறது மறைகிறது வெளிப்படுகிறது பேசி முடித்தாச்சுன்னா பேசுகிற சக்தி மறைஞ்ச திரும்பவும் பேச ஆரம்பிக்கிற போது வெளிப்படு பேசணும்னு தயாராகிறேன் அப்புறம் பேசுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிறேன் அப்புறம் பேசுறேன் அப்புறம் என்ன இருந்து திரும்பவும் பேச்சு அடங்கி போய்டும் வச்சுக்கணும் இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த தஸ்மாத் சொன்ன அந்த அக்ஷரம் இருக்கே அந்த அக்ஷரத்துக்கு லட்சணம் நான் சொல்றார் என்ன லக்ஷணம்னா இங்கே யாம் வச்சுங்க மாயா சகிதா அக்ஷரம் இந்த மாயாசக்தி உள்ளே இருக்கிற அக்ஷரம் இப்போ நம்ம பேசுகிற சக்தி நமக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த அக்ஷரத்துக்குள்ளே இந்த சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு யாவன் அது ரொம்ப முக்கியம் சங்கராச்சார சீயத்தே அது ஏதோ வர்ற மாதிரி பிரவி அனுப்பிரவிஷ்டா இவ பிரவிஷ்டா வாஸ்தவமாக அதெல்லாம் சொன்னால் இன்னும் சில லட்சணம் எல்லாம் இடிக்கும் என்ன முதல்ல சர்வகதமே அவுட்டாயிடு சர்வகதா விபுகு அப்படின்னா அவர் எங்கேருந்து எப்படி விரிஞ்சார் அப்போ அதுக்கு முன்னாடி முன்னாடி இடம் இருந்ததா இல்லையா கேள்வியெல்லாம் அவர் இந்த கேள்விக்கெலாம் பதில் அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் கீழே இறங்கி பாடம் சொல்லிக் கொடுக்குறது நமக்கு அந்த எண்ணம் இருந்துருக்கு எப்படி வந்தது எப்படி வந்தது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டா ஓ அப்படியா சரி அப்புறம் வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கேச்சேன் அது எப்படி வரும் எல்லா பக்கமும் இருக்கிறது எங்கேருந்து எப்படி வரும் ஆ அப்படி கேள் ஒன்றும் வரல ஆ இது நல்லா இருக்கு முதல்ல அதை ஒத்துப்பான் முதல்ல அது என்ன என்னென்ன க்யூரியாசிட்டி இருக்கும் அப்புறம் இந்த கேள்வி வந்து அரிக்க ஆரமிச்சதுன்னு வச்சோங்கூடேன் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற போது அது எங்கிருந்து எங்க விரிஞ்சுது எங்க வந்தது அப்படின்னா ஆஹ் இப்படி இல்ல நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் உனக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஒண்ணுமே வரல அப்ப இதெல்லாம் ஒன்னும் இல்லை இல்லை எனது பந்தமரும் விஞ்ஞான பண்பொன்றை அன்றி அருளி அந்த பண்புக்கே தான் தேசம் இல்லை காலம் இல்லை திக்கம் இல்லை தொந்தம் இல்லை அப்புறம் இல்லவே இல்லை இல்லை இல்லை இல்லை என்று இல்லாததும் அல்ல என்று உள்ள இயற்கையாகி அப்படி இந்த பாட்டெல்லாம் தாய்மான் அவர் அது மாதிரி இல்லைன்னு சொல்றது இல்லையா இருக்காண்ணா இருக்குங்கிறதும் இல்லைங்கிறதும் அதுகிட்ட இல்லை அப்படி ஒன்று இருக்கு அப்படி சொல்லுவோம் இப்ப லக்ஷணமெல்லாம் சொல்றார் பாருங்க அவர் யாருன்னா சர்வஜா சர்வஜா சர்வவித்து சர்வஞ்ஞா சர்வவித்துன்னா என்ன அர்த்தம் அவருக்கு பராவித்யாவும் அபராவித்யாவும் பூர்ணமாக யாருக்கு அந்த அக்ஷர பிரம்மனுக்கு சும்மா சொல்லி வைக்கிறேன் பராவித்யா அபராவித்யா சங்கராச்சாரியர் சொல்றார் சாமான்யேன சர்வம் ஜானா தீ தி சர்வஜா விசேஷேன சர்வம் வேத்தி ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதம் அவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் யகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் எவர் எவர் எல்லாம் அறிந்தவரோ எல்லாம் அறிந்தவரோ ஒரு தூரம் சொன்னா போறதா எல்லாம் அறிந்தவரோ எல்லாம் அறிந்தவரோ அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லியிருக்கு சர்வஜன் சொன்னா எல்லாம் அறிந்தவர்னு அர்த்தம் சர்வ வித்துன்னு எல்லாம் அறிந்தவர்னு அர்த்தம் எவர் எல்லாம் அறிந்தவரோ எல்லாம் அறிந்தவரோ எவருடைய தவம் ஞான வடிவமானதோ அத்தகைய அக்ஷரத்திடம் இருந்துதான் இந்த உலகங்கள் தோன்றியிருக்கின்றன என்பது ஒரு வாக்கியம் இப்படியே விளக்கம் சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் என்பதனுடைய பொருள் என்ன இதுக்கு நம்ம விஷயத்தை விளக்கி சொன்னா தான் புரியும் தங்கம் நகை உதாரணம் இருக்கு இதுல வந்து எல்லாம் தங்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்கு இல்லையா இதுவரைக்கும் தோன்றின நகைகளும் தங்கம் எத்தனையோ டிசைன்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் தோன்றிய அத்தனை டிசைன்களும் தங்கம் இப்போ தோன்றியிருக்கிற எல்லா டிசைன்களும் தங்கம் இனி வரப்போகிற இன்னும் வர எப்படிலாம் வரப்போகிறதோ இங்கே இப்போ இப்போ எல்லாம் எப்படிலாம் போட்டுக்கிறாங்க தெரியுமா இப்போ எங்கெல்லாம் இங்கெல்லாம் குத்திக்கிறாங்க தெரியுமா வைத்தியம் எப்படி இல்லாமல் ஏதோ ஒரு கணக்கு அந்த காலத்தில் ஏதோ சாஸ்திரம் பார்த்து குத்தினா மூக்கு குத்தினா அதில் சில நன்மை இருக்குது காது குத்துறதுல சில நன்மை இருக்குது கர்ண ஒரு கர்மாவே அது இப்போ எல்லாம் வந்து புருவத்துக்கு மேலே குத்திக்கிறான் புருவத்துக்கு மேலே பைத்தியம் பிடிச்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன புருவத்துக்கு மேலே குத்திக்கிறாங்க தொப்புளுக்கு மேலே குத்திக்கிறாங்க இன்னும் பண்ணும் இப்போ நேற்றுக்கு ஒரு பையன் வந்தான் என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ண அந்த பையன் கட்டவரில் ஒரு வெள்ளி மோதிரம் இப்படி மாட்டின்னு இருக்கும் இப்படி அடிப்பான் பாருங்க அப்படின்னு அது மாதிரி இங்கே ஒன்று இப்படி சுற்றி மாட்டின் இது என்ன பண்ண இது இப்போ ஃபேஷன் சாலை இது வயசா வயசா இப்படி இந்த மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அந்த உலகத்துக்கு நமக்கும் சரிப்படவேடாது எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் சொல்ற தங்கத்தினால உண்டான நகைகள் அன்றைக்கும் இன்றைக்கும் வறுப்போற நகைக்கும் எல்லாம் தங்கம் தான் ஆச்சா இது எல்லாம் தங்கம்ங்கிற ஞானத்துக்கு பேர் என்ன எனக்கு சாமானிய ஜானம் சர்வஜன் பேர் சாமான்யன சர்வம் ஜானா சர்வஜா எல்லாத்தையும் சாமான்யமாக தெரியும் எல்லாத்திலையும் சாமான்யமாக என்ன நாம் எல்லோரும் யார் மனிதர்கள் அது ஒன்றும் சந்தேகம் இது சாமானிய ஜானம் அப்புறம் என்னென்னா இவருடைய பெயர் இது இவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இவர் இந்த இவங்க அப்பா இப்படிப்பட்டவர் அப்படிலாம் சொன்னால் என்னது அது விசேஷ ஜானம் சாமானிய ஜானம் என்ன என்ன அர்த்தம் அவர் யாரு பண்ண அவரும் நம்மள மாதிரி கைகால் உள்ள ஒரு மனுஷன் இங்கேயும் அப்படித்தான் சொல்லலாம் எல்லாம் நம்ம எல்லோரும் மனுஷன் அப்புறம் என்னென்னா கொஞ்சம் விசேஷ ஜானா ஆண் பெண் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் ஹிஸ்ட்ரி பயோடேட்டா உண்மையானது பொய்யானது எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் விசேஷ ஜானம்னு பேர் புரியுறது இல்லை சாமானிய ஜானம் மனுஷானம் இவர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கார் இவர் மெல்பர்ன்லேருந்து வந்திருக்கார் இவர் ஊட்டியிலேருந்து வந்திருக்கார் இவர் மதுரையிலேருந்து வந்திருக்கார் இவரோட பேர் இது இவர் இத்தனை வருஷமாக எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன ஞானம் தான் விஷேஷம் இப்போ இங்கே வந்திருக்கிற இல்லை நிறைய பேர் எனக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது ஓரளவுக்கு தெரியும் இப்போ இங்கே உங் நான் உங்களை உங்கள் அத்தனை பேரை பற்றி எனக்கு சாமானிய ஜானமும் இருக்குது விசேஷ ஞானமும் எனக்கு இருக்குது உங்கள் எல்லாேருக்கு இருக்கோது நீங்கள் எல்லோரையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ சில பேரை தெரியும் சில பேர் தெரியாது அப்போ இந்த இடத்துல இந்த ஆசிரமத்தில் இந்த கேம்பில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குற போது உங்கள் எல்லாரை பற்றின சாமான்ய ஜான் மனுஷர்கள்ங்கிற ஞானம் அடிப்படை ஜானம் இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தர் யார் யார் எங்கேருந்து வந்திருக்காங்கிற ஞானமும் எனக்கு இருந்தால் அது பேர் விசேஷ ஜம் இது சாதாரண ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் படைத்து காப்பாற்றி அருள் பண்ணின் இருக்கிற அந்த கடவுளுக்கு சாமானிய ஜானமும் இருக்கும் சர்வம் சிருஷ்டவான் எல்லாத்தையும் படைத்தவனுக்கு சர்வம் ஜானாத்தி சர்வ சர்வச கர்த்தா சர்வஜ்தா ஹடஜ படகர்த்தா படக்ஞர்த்தா மடஜகர்த்தா விரக்ஷா இல்லையா மரத்தை மரத்தை வச்சவனுக்கு பேர் மரத்தை இதெல்லாம் என்ன மரம் தெரியும் இது நாவல் மரம் அது அந்த மரம் புளிய மரம் விரக்ஷகர்த்தா விரக்ஷா அப்புறம் வந்து என்னது ட்ரெஸ்கர்த்தா ட்ரெஸ்ஞ என்ன பட்டகர்த்தா பட்டஜா பட்டக்கர்த்தான்னா யார் துணியெல்லாம் வந்து தைச்சிருக்கான் இல்லையா தையல்காரனுக்கு தையலை பற்றின ஞானம் இருக்கும் ஆஹா நகையை பண்ணினவனுக்கு ஆபரணக்கர்த்தா ஆபரணஞ்யா கடகர்த்தா கடக்ஞ்ஞா அதே மாதிரி பகவான் யாருன்னா சர்வச கர்த்தா சர்வஜா புரிஞ்சுடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமாக போச்சு அதனால் நமக்கே கொஞ்சம் அங்கங்கே விசேஷ ஜ்யானம் இருக்கிற போது பகவானுக்கு எவ்வளோ இருக்கும் இப்போது ஈஸ்வரனுக்கு அதாவது மாயா சகித அக்ஷரமான அந்த சகுண பிரம்மனுக்கு சாமானிய ஜானமும் இருக்கு விசேஷ ஜானும் இருக்கு அவர் சாமான்ய ஜானம் விசேஷ ஜானத்தோட அசம்சாரியா இருக்கார் அவர் அசம்சாரியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா விசேஷ ஜானம் இருந்தாலும் விசேஷ ஜான பாதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் நம்முடைய உள்ளத்தை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு சாமானிய ஜானம் இருக்க வேண்டும் எக்ஸாம்பிளுக்காக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய இப்போ பகவானுக்கு விசேஷ ஜானம் இருக்குது பூர்ண விசேஷ ஜானம் இருக்குது நமக்கு எவ்வளோ விசேஷ ஜானம் இருக்குது அபூர்ண விசேஷ ஜானம் அதுவும் அடிக்கடி மறந்து போகுது ஆஹா ஸ்மரியத்தை நச்ச அதனால் தோன்றது ஏதோ வருது இருக்குது ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது வரமாட்டேங்கிறது வரமாட்டேங்கிறது மூணு நாளாக ஒரு ஸ்லோகத்தை யோசிச்சுருக்கேன் ரெண்டாம் லைன் வருது முதல் லைன் வரமாட்டேங்க அது எந்த புஸ்தத்தில் இருக்குன்னு தெரியல வச்சுங்களேன் செகண்ட் லைன் தோன்றது மூணாம் முதல் லைன் என்ன தெரியலையே அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் இப்போ பார்வோம் ஈஸ்வரனுக்கு விசேஷ ஜானம் இருந்தாலும் விசேஷ ஜானத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சாலே என்ன சொல்கிறேன் அறகுரை என்னது நிறகுடம் தழும்பாது குரகுடம் கூத்தாடும் அர்த்தோ கட்டோ கோஷம் உப்பைத்தி நூனம்னு மாதிரி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுலேயே என்னமோ தெரிஞ்ச மாதிரி எதா கிஞ்சி ஞோகம் ஜெட்வம் மதாந்த சமபவம்னர் பர்தரி கொஞ்சம் தெரிஞ்ச போதே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நான் பாவலாக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் புத்திசாலிகள் பக்கத்தில் பழகி பார்த்தேன் ஐயோ நம்ம சர்வமுட்டாளன்னு தெரிஞ்சுது அப்படிங்கிறார் எதா கிஞ்சித் ஞோகம் ஜடைவ மதாந்த சமபவம் எதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாசாதவகதம் ததா மூர்க்கோகம் அவலித்தம் மே மனஹா நான் சரியான முட்டாளன்னு அப்புறம்தான் புரிஞ்சுதுங்கிறேன் நம்ம இந்த விசேஷ ஜ்யானத்தினால் நமக்கு கர்வமெல்லாம் வருது கொஞ்சம் படித்தோடனே எனக்கு முண்டகோபுரேஷன் தெரியும் சும்மா சொல்கிறேன் இது இந்த ஞானத்தினால் போக உண்மையாக ஒழுங்காக குருக்கிட்ட படித்தா வித்யா கர்வம் போகும்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் மற்ற துறையில் ஞானமெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு வேதாந்தம் படித்து ஒருத்தனுக்கு வித்யா கர்வம் வர்றதுன்னு சொன்னால் அது எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் வேதாந்தத்தோட உபதேசமே என்னது துவைத்த நிஷேதம் கர்வப்படுறதுக்கு எங்கே இருக்குது கர்வப்படுறதுக்கும் இல்லை உயர்வு மனப்பான்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் இடமே கிடையாது ஏன்னா உயர்வு தாழ்வே இல்லை உயர்வு தாழ்வே இல்லாத போது கர்வப்படுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ஒன்றும் தெரியலேன்னு அழுகிறதுக்கும் வாய்ப்பு அதனால் இதுக்கு ஒரு நல்ல பெரிய உதாரணம் சொன்னாங்க எங்கேயாவது அம்மா குழந்தைக்கு விஷத்தை கொடுப்பாளா இந்த அந்த காலத்து கல்ச்சர்டு அம்மா பண்பட்ட குடும்பத்தில் வர்ற அந்த அம்மா இருக்காளே தாய் இருக்காளே பசுமாடு கூட பாருங்கள் காலம்பு அதை நைக்கி கொடுத்துட்டே இருக்குது அந்த கல்லுக்குட்டி எங்கேயாவது தாய் வந்து குழந்தைக்கு விஷம் கொடுப்பாளா விஷமே கொடுக்க மாட்டான் அது மாதிரி இந்த உபனிஷத் மாதா தன்னுக்கிட்ட பாடம் படிக்கிறவனுக்கு கர்வங்கிற விஷத்தை கொடுப்பாளா கொடுக்க மாட்டான் அதனால் இது கிடையாது எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த நமக்கு இந்த லௌகிக்க விஷயங்களில் கொஞ்சம் ஞானம் இருந்தாலே இன்னும் பிரிச்சாக தெரிஞ்ச மாதிரி நம்ம நடிக்கிறோம் ஆனால் வந்து அதில் நமக்கு வந்து தெரியலேன்னு சொன்னால் துக்கமாக இருக்குது தெரிஞ்சால் சந்தோஷமாக இருக்குது சம்சாரமெல்லாம் இருக்குது ஆனால் இந்த ச ஞானத்தினால ஒருத்தனுக்கு சம்சாரம் ஏற்படுது சாமானிய ஜானம் இல்லாமல் விசேஷ ஞானம் நமக்கு இருந்தால் அந்த விசேஷ ஞானம் நமக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணும் கரெக்டு தானே இப்போ உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் சிலதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன்னா அது நமக்கு தெரியலே அப்படின்னு துக்கம் வருது எனக்கு தெரிஞ்சதில் எனக்கு கர்வம் எனக்கு தெரியாத விஷயத்தில் எனக்கு துக்கம் ஏற்படுறது ஆனால் அத்வைத வேதாந்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா நீங்களும் நான் தான் நானும் நீங்கள் தான் அப்படி இருக்கிற போது ஓ ஞானம் எங்ஞானம் அவன் ஞானம் அந்த ஞானம் அமெரிக்கா இருக்கிற ஞானம் அப்துல் கலாம் ஞானம் யார் ஞானம்னா பிரம்மனுடைய ஞானம் தான் அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை குறித்து எனக்கு தெரியலையேங்கிற துக்கம் இல்லை அவர் நான் தான் அப்புறம் இருக்கிற ஞானம் யாருது அவரு அப்போ எங்கேயாவது வருமோ இந்த உயர்வு தாழ்வு மனப்பான் வருமோ ரொம்ப யோசிக்கணும் புண்ணியம் இருந்தால் இந்த விஷயமே புரியும் இல்லாட்டியும் புரியவே புரியாது அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக அந்த தனித்தன்மை நம்மக்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்கோ இந்த எனது யான் எனதுங்கிற தன்மை அணு அளவும் இல்லைன்னா தான் இது புரியும் இருக்கட்டும் இதெல்லாம் இது அந்த ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஈஸ்வரன் எப்போது நித்திய ச சாமானிய உள்ளவர் நித்திய விசேஷ ஜானம் உள்ள நமக்கு அப்படி இல்லை கொஞ்ச காலத்தில் என்னாச்சு ந ஞானம் இல்லாமல் இருந்தது விசேஷ ஜானம் அறகுறை அப்புறம் வந்து சாமானிய ஜானம் அறகுறை கிடையாது சாமான அத்வைதத்திலேயே அறகுறை துவைதத்தில் தான் அறகுறை அத்வைதத்தில் அறகுறைக்கு இடமே இல்லை குறையாவது அறையாது அறையினாலே என்ன அர்த்தம் துவைத்தம்னு அர்த்தம் குறையனாலும் துவைதம்தான் அத்வைதத்துல ஏது அற குறை துவைதமே ரஹிதமாக இருக்கிற போது அதுலேயே அறையாவது குறையாது ஒன்றும் கிடையாது அறகுறை கிடையாது அத்வைதம் புரிஞ்சாத்தான் அறகுறை அத்வயத்தில் இல்லைங்கிறது புரியும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் என்னது அத்வைதத்தில் எப்படி சொரிஞ்சு நேர்க்க வேண்டிதான் அத்வைதம் புரிஞ்சாத்தான் அத்வைதத்தில் வந்து அறகுறை இல்லைங்கிறது அறகுறை இல்லாமல் புரியும் அறகுறையாக இல்லாமல் புரியும் அறகுறையெல்லாம் இல்லை முழுசாகவே புரியுது தெளிவாகவே புரியறதுன்னு சொல்லுவோம் இப்போ பகவான் சர்வேஸ்வரன் சர்வஜன் அவர் சர்வஜனாகவும் இருக்கார் அவருக்கு ஆத்மஜானவும் இருக்குது சர்வாத்மக்யானும் இருக்குது அவருக்கு எல்லாத்தினுடைய துவைத்த நமக்கு முடியாது நமக்கு தேவையும் இல்லை அது கடைசியில் அப்படி சொல்ல போகிறோம் அவர் திண்டாடட்டும் அதை வச்சுன்னு நமக்கு என்ன நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போகிறோம் சாப்பிட தெரிஞ்சால் போகிறோம் துணி கட்டிக்க தெரிஞ்சால் போகிறோம் ஜபம் பண்ண தெரிஞ்சால் போகிறோம் தியானம் பண்ண தெரிஞ்சால் போகும் வேறு ஒன்றும் தெரியாட்டால் பரவாயில்லை என்ன நஷ்டமாகச்சு சுவாமிஜி இன்றைக்கி நியூஸ் பார்த்தா அப்படின்னு பார்க்கவே வேண்டாம் யாருக்கு வேணும் நியூஸ் நியூஸ் எனக்கு தேவையில்லை நம்ம நியூஸ் அப்புறம் நம்ம அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா கடைசியில் நானூறு நாளைக்கு நியூஸாக போயிடுவேன் ஆனால் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் சாமானிய இருக்கார் சர்வவித்தாக இருக்கார்னு அர்த்தம் பகவான் சாமானிய ஜியானம் விசேஷ ஜியானும் உடையவனாக இருக்கேன் எனக்கு என்ன தேவை விசேஷ ஜானம் எனக்கு தேவையில்லை பகவானுக்கு இருக்கிற அத்வைதானத்தை மாத்திரம் அவர் எனக்கு கொடுத்தா போகிறோம் அவர்கிட்ட இருக்கிற துவைத ஜானத்தை எனக்கு அவர் கொடுக்கணும்னு நான் கேட்க போகிறதில்லை எனக்கு தேவையும் இல்லை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எனக்கு அதில் தாற்பயம் இல்லை சம்சாரத்தை உண்டு பண்ணுற துவைத்த விசேஷ ஞானம் எனக்கு அவசியம் இல்லை சம்சாரத்தை நீக்கிற அத்வைத்த சாமானிய ஜானம் எனக்கு போரும் இப்போ பகவான்கிட்ட வந்து சஹனாபவத்துன்னு சொல்கிற போது என்ன சொல்கிறோம் பகவானே எனக்கு ஞானத்தை கொடுத்து காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் எனக்கும் குருவுக்கும் அவர் படிச்சிருக்கிறது ஞாபகம் வந்து எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கணும் அதுக்காக வேண்டி அவருக்கும் எனக்கும் கொடுத்து காப்பாத்து ஞானத்தோட பலனை கொடுத்து காப்பாத்துல விசேஷம் தத்துவது அத்வைதான பயனை கொடுத்து காப்பாற்று அதுதான் நம்முடைய பிரார்த்தனை சர்வ வித்து அப்பேற்பட்ட இறைவன் அப்படின்னு சொல்றது அது லட்சணம் ஈஸ்வரனுக்கு லட்சணம் என்ன சர்வஜா சர்வீச்ச அது மாத்திரமில்லை தபா அவர் தபஸ் பண்றாத்திலிருந்து தபஸ் பண்றாரா ரெண்டு காலில் பண்றாரா தலைகிழா நின்று தபஸ் பண்றாரா பகவான் எதுக்கு தபஸ் பண்றார் கேள்வி இருக்கு இல்லையா தபா முதல் என்ன தபசாச்சியத்தேன்னு படிச்சோம் முதல் மந்திரத்தில் இங்க ஞானமயம் தபாங்கிறது தபஸ் ரூபனம் என்னது அவருக்கு ஒத்த காலில் நின்றுண்டு ரெண்டு காலில் நின்னுண்டுலாம் தபஸெல்லாம் உட்காந்து நின்றுண்டு தலகிடா நின்றுலாம் பண்ணலை அவருக்கு தலையே கிடையாது அவருக்கு காலும் கிடையாது இல்லையா அப்போ தானே படித்தோம் அத்ரேஷம் அப்பானி படிச்சிருக்கோம் ஆகையினால அவருக்கு காலும் கிடையாது தலையும் கிடையாது நம்ம தான் கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் சிவபெருமானுடைய திருவடியை பாருங்கள் அந்த கடல் திருவடி அதை பாருங்கள் அந்த திருவடியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த கதையெல்லாம் போகிறோம் அப்படின்னு இந்த சொல்கிறது அவரே சொல்றார் பகவானே வந்து என்ன சொல்கிறார் போரும்ப்பா இந்த ரூபத்யானம் எல்லாம் பண்ணினதுலாம் போகும் அரூப தத்துவ ஞானத்தை பெறுவாயாக ஞானமயம் தப்பகா ஞானமயம் தப்பஹன்னு அர்த்தம் அவருடைய தபஸ் ஞானமயமானது ஞானமயம்னா என்னன்னா யாராருக்கு எந்தெந்த ஜீவனுக்கு எந்தெந்த சரீரத்தை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியும் மகா கேமரா அவர் தான் இந்த கேமரா இங்கே தான் ஃபோட்டோ எடுக்கும் இப்போ கடைகள்லாம் அங்கங்கெல்லாம் கேமரா வச்சுருக்கான் எதுக்குண்ணா எவனால் தப்பு பண்ணுறது டாக்டர் கூட என்ன பண்ணுறாரு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கார் வெளியில் பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காருன்னு அங்கே ஒரு கேமரா வச்சு உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிறார் வீடியோவில் பார்த்துக்கிறார் அடிக்கடி அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது எங்கே போனாலும் இருக்குது கேமரா வச்சுருக்காங்க எதுக்குண்ணா எது கேமரா வச்சுருக்காங்க யாராவது தப்பு பண்ணுறாங்களான்னு யார் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுறதுக்காக கேமரா வச்சுருக்கா வெளிநாட்டுலாம் நிறைய இருக்குது நம்ம ஊரில் கம்மியாக இருக்குது ரோட்டில் போகிறபோது கூட வாகனம் வேகமாக போனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமராலாம் வச்சுருக்கேன் எல்லாம் இருக்குது இப்போ அது கூட தெரியாமல் சேட்டலைட்லேருந்து எடுக்க போகிறோன்னா என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன் பயமுறுத்தின் இருக்கான் அப்போ என்ன தெரிஞ்சுன்னா எல்லோரும் பயப்படுறோம் இல்லையா கேமரா இருக்குதுன்னு சொன்னால் நாம் பண்ணுற அக்கிரமம் தெரிஞ்சு போயிடுமோ நல்லது பண்ணால் தெரிஞ்சுக்கிறத பற்றி கவலை இல்லை அதுக்கு பயப்பட மாட்டேன்னு மாட்டான் நான் ஏதாவது தப்பு பண்ணால் அதை தப்பு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறான் இது எல்லாருக்கும் இருக்குது இந்த பயம் வந்து கூடவே பிறந்திருக்கு ஆனால் இந்த பகவானுடைய கேமரா யாரும் தப்ப முடியாது அவருக்கு எல்லாம் தெரியும் இந்த ஜீவன் எத்தனை சரீரை எடுத்திருக்கான் என்ன பண்ணியிருக்கான் எத்தனை ஜென்மாவில் என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்கான் பாவம் பண்ணிருக்கான் இவனுக்கு எப்போ எந்த இடத்துல ப கொடுக்கணும் இவனை இந்தியாவில் புறக்க வைக்கணுமா இலங்கையில் வவுனியாவில் புறக்க வைக்கணுமா இல்லை இஸ்ரேலில் புறக்க வைக்கணுமா இவன் எந்த ஊரில் இவன் பிறக்கணும் இவனுக்கு என்ன சரீரம் இவனை மஸ்கூட்டோ கொசுவாக பிறக்க வைக்கிறதா இவனை புலியாக புறக்க வைக்கிறதா இவனுக்கு என்ன பண்ணணும் இவன் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கான் இவன் என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கான் ஏத்தனை ஞானமயம் தபா இவனுக்கு மனுஷ சரீரத்தை கொடுக்கணும் இந்த மனுஷரீரத்தில் இவனுக்கு ஆண் சரீரத்தை கொடுக்கணும் இவனுக்கு பெண் சரீரத்தை கொடுக்கணும் இந்த ஜீவனுக்கு இந்த பெண் ஆண் இந்த சரீரங்களை எதை கொடுத்தாலும் இந்த ஜாதியில் கொடுக்கணும் இந்த மொழியில் கொடுக்கணும் இந்த குடும்பத்தில் கொடுக்கணும் இத்தனையும் பிளான் பண்ணி கொடுக்குறாரு நம்ம எப்படி யாருக்கு பிறக்கணும்னு இருக்குது அவங்களுக்கு இப்படி ஒன்று வந்து சேரணும்னு இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறவர் யாருனா பா இல்லை குருவும் இப்படிப்பட்ட குரு கிடைக்கிறதுக்கு அவங்க பண்ணியிருக்கணும் அவன் இந்த மாதிரி சிஷ்யம் கிடைக்கிறதுக்கு நானும் எதா பண்ணியிருக்கணும் இதான் கர்ம ஆகையினால இந்த குரு சிஷியனுக்கு இந்த உனக்கு இப்படிப்பட்ட சிஷ்யன்தான் வரணும் உனக்கு இப்படிப்பட்ட குரு தான் வரணும் அப்படி அதை படைத்து வச்சுருக்கார் பகவான் எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு பருக்கையிலையும் இது யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கார் அது என்ன ஹிந்தியில் சொல்லுவான் ஏ கேக்குன்னு தேவையுன்னு சொல்லுவான் ஒரு ஒரு பருக்கையிலையும் பகவான் எழுதியிருக்கப்பா அதுதான் பகவான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆம்னிஷியன்ட் ஆம்னி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா சர்வஜன் சர்வேஸ்வன் நம்ம நினச்சே பார்க்க முடியாது அத்தனையும் வச்சுருக்கிறார் அவர் பகவான் பார்த்துட்டு இருக்கார் ச என்னது கர்மசாட்சின்னு பேர் பகவானுக்கு அற்புதமான ஒரு பேர் என்ன கர்மசாட்சி நான் என்ன பண்ணுறேன்னு பகவான் பார்த்துட்டு இருக்கார் அப்பா கர்மாத்தியக்ஷா சர்வபூதேஷு கூட சர்வபூதாந்தராத்மா கர்மாத்தியக்ஷா சாட்சி சேதா கேவலோ நிர்குண சே சா ஸ்வேதாஸ்வத்ரோபரிஷத் மந்திரம் சொல்லு பகவான் உள்ளுக்குள்ளே சாட்சியாக இருக்கார் அந்தராத்மாவாக இருக்கார் அப்பா இருக்கார் அது மனசாட்சியே கடவுள்லான்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை ஈஸ்வரனை ஈஸ்வரனாகவே வச்சோம் ஆ ஞானமயம் தபா அந்த ஞானமயமான தபஸ் இருக்கார் அவர் அதனால் தபஸ்னு சொன்னால் முதல் மந்திரத்தில் சொன்னதை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்கிறார் இங்கே ஆஹா தபா ஞானமயம் தபஹா அதாவது இது இதனுடைய ஞானமயம் தப்பகன்னா என்ன அர்த்தம் சர்வஜகா சர்வவித்துன்னு சொன்னதுனால அவர் நல்லா திட்டமிட்டுத்தான் நம்மளை அங்கங்கே இது பண்ணுறார் நம்ம வேணால் வையலாம் அவரை ஏண்டா சாமி என்ன படைச்ச என்னை படைக்கையில் என்ன நினைச்ச உன் முகத்தை ஒரு பார்க்கணும் உங்கள்கிட்ட கேட்கணும் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் நான் அவனிடம் நிறைய கேட்க போகிறது இல்லை ஒன்றே ஒன்று கேட்கணும் ஒன்றே ஏண்டா சாமி என்ன படைச்ச என்ன படைக்கல என்ன நினைச்ச இவனை மாதிரியே நினச்சுட்டான் அவரையும் என்ன படைக்கையில் நீ என்ன நினைச்சப்பா அவர் சொல்றார் அதை நீ நினைக்கிறதுக்கு தான் நான் இப்போ உன்னை படைச்ச நீ இப்படி என்ன நினைக்கணும் நீ யாருன்னு நீ கேட்கணும் அதாவது நாஸ்திகன் பரம நாஸ்திகன் ஒரு மலையிலேருந்து தவறி விழுந்தானா விழுகிற போது அவன் போயிட்டே இருக்குது அது என்ன பண்ணிட்டான் இடையில ஒரு எங்கேயோ ஒரு குச்சியை பிடிச்சோம்ட்டான் குச்சியை பிடிச்சிடான் பிடிச்ச உடனே அங்கேருந்து எப்படியா தப்பிக்கணுமே மேலே ஒருத்தவங்க யாராவது கூட்டிகிட்டு போகணும் இல்லாட்டி யாராக இறக்கணும் எப்படியா ஒரு வழியில் நான் காப்பாற்றணும் அதை கதையவே சரியாக சொல்லலை மறந்துவிட்டேன் நான் எனக்கு இதெல்லாம் மறந்து போயிடும் அப்புறம் பிடிச்சிட்டே இருக்கான் அப்புறம் அவன் சொல்கிறான் நீ உண்மையிலே இருந்தால் என்னை காப்பாற்ற அப்படின்னு நான் உண்மையிலே இருக்கேன்னு உனக்கு புரியணும்னா நீ கையை விடுனார் அப்புறம் கடவுள் வரலேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இவனுக்கு நன்மைக்கு அதை விடு பார்ப்பேன் கைய நான் பார்த்துக்கிறேன் விசித்திரமாக தான் நல்ல கதை தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் வன்னஞ்ச ஜாயத்தை அப்புறம் பகவான் கர்மாவெல்லாம் தெரிஞ்ச வரப்பா அத்தனையும் தெரிஞ்ச வரவர் அதனால் அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப பக்தியாக இருந்துகிட்டே இருக்கும் தஸ் மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னஞ்ச ஜாய தஸ்மாத் ஏதத் பிரம்ம இந்த ஏத்தத்துங்கிற ஜெகத்தை நான் பொதுவாக சொல்லிவிட்டேன் ஆனால் முதல்ல யார் உண்டானா பிரம்மன்னா இந்த இடத்துல பாருங்கள் மாறிவிட்டது அர்த்தம் இதுக்கு தான் சொல்கிறது மிஸ்டிக் லிட்ரேச்சர் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராமர்லாம் தெரிஞ்சால் அதுக்கு அர்த்தம் முடியாது பிரம்மன்னா இங்கே யார் தெரியுமோ பிரம்மன்னா சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பகா டோட்டல் சட்டில் பாடி சமஷ்டி சூக்ம சரீரம் தோன்றியது சூக்ஷ்ம பிரபஞ்சம் பிரம்ம இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன அர்த்தம் சூக்ம பிரபஞ்சம் இதுக்கு முன்னால் பிராணஹா மனஹான்னு சொன்னோம் இல்லையா பிராணஹா மனஹான்னு சொல்லிட்டோம் சத்தியங்கிறதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சூக்மமான பஞ்சபூதங்கள் அப்படின்னு சத்தியத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் ஸ்தூலமான பஞ்சபூதங்கள்னு அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த பிராணன் மனசுன்னு சொல்லோம் இல்லையா உபனிஷத்துக்கள் எல்லாம் பேர் பிராண பிராண உபாசனைனாலே ஹிரண்ய கர்ப்ப ஆஹ வாயு பிராணா நமஸ்தே வாயு இப்போ கூட படித்தோம் இல்லையா வாயு வாயுனா பிராண்தஸ்மாத் ஏதத் பிரம்ம ஆ தஸ் மாதேதிரம் பிரம்மன்னா ஹிரண்யர்பன் நாமன்னா என்ன அர்த்தம் பெயர் ரூபம்னா என்ன அர்த்தம் வடிவம் நாம ரூபம் அப்புறம் அன்னம்னா என்னதுன்னா நம் இங்கே அன்னம்னால் அவ்யாக்கிருதம் இல்லை இதுக்கு முதல்ல சொன்னதில் அன்னம்னா அவ்யாக்கிருத்தம் இங்கே அன்னம்னா சாப்பாடு தான் அன்னம்னா உணவுன்னு ஜாயத்தே இன்னும் சில இடங்களில் இந்த சிருஷ்டி எல்லாம் வரப்போகிறது அப்போ நாம் பார்க்கலாம் இதில் ரெண்டாவது முண்டக்கம் முதல் கண்டத்தில் மீண்டும் சிருஷ்டி வரும் அங்கே நாம் திரும்பவும் இந்த கருத்துக்களை பார்க்கலாம் இது வந்து பராவித்யாவை சுருக்கமாக உபதேசம் பண்ணி இருக்கிறது ஆக இந்த ஒன்பது மந்திரங்களோடு முதல் கண்டம் நிறைவு பெறுகிறது இந்த முதல் கண்டத்தில் நாம் என்னெல்லாம் பார்த்தோம் ஆச்சாரிய பரம்பரா பிரம்ம வித்யா மகிமா சொல்ல போனால் பிரம்ம மகிமை எப்படி சொல்லப்பட்டது பிரம்ம வித்யா சொல்லுவதன் மூலம் பிரம்ம வித்யா சொல்லுவதன் மூலம் பிரம்ம மகிமை சொல்லப்பட்டது குரு சிஷ்யர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் குருவின் லக்ஷணம் சொல்லப்பட்டது சிஷ்யனுடைய லக்ஷணம் சொல்லப்பட்டது இல்லையா வரிசையாக சொல்கிறேன் இங்கே எல்லோரும் சீரியஸாக எழுதுகிற மாதிரி தெரியுது அதனால சொல்கிறேன் என்னது பிரம்ம வித்யா மகிமா பிரம்ம வித்தியின் மகிமை எவ்வாறு சொல்லப்பட்டது பிரம்ம வித்தியினுடைய பரம்பரையை சொல்லுவதன் மூலம் பிரம்ம வித்யினுடைய சிறப்பு தெரிவிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது பிரம்ம வித்தியின் சிறப்பானது உணர்த்தப்பட்டு இதனுடைய சிறப்பு கூறப்பட்டது அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா குரு லக்ஷணம் அதில் இன்னும் கருத்துக்கள் குரு லட்சணம் சிஷிய லட்சணமும் அதனுள் அடங்கியது குருவும் சிஷ்யரும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் குருவும் சிஷ்யரும் அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் குருவின் லக்ஷணமும் சிஷ்யனுடைய லக்ஷணமும் சொல்லப்படுது இப்படி ரெண்டாவது போட்டுக்கலாம் பிரம்ம வித்தியினுடைய மகிமையானது பிரம்ம வித்தியினுடைய பரம்ப சம்பிரதாய பரம்பரையை சொல்லுவதன் மூலம் புகழ்ந்து பேசப்பட்டது பிரம்ம வித்தியின் அருமை பெருமைகள் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தை சொல்லுவதன் மூலம் உபதேசிக்கப்பட்டது அப்புறம் எடுத்தது என்ன குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் குரு சிஷ்ய லக்ஷணங்கள் உபதேசிக்கப்பட்டன குரு சிஷிய லக்ஷணங்கள் உபதேசிக்கப்பட்டன அப்புறம் என்னது பராவித்யா அபராவித்யா அறிமுகப்படுத்தப்பட்டது பராவித்யா அபராவித்யா அறிமுகப்படுத்தப்பட்டது நீங்கள் இந்த கேள்வியும் போட்டுக்கலாம் எப்படி சிஷியர் வந்து எப்படி கேள்வி கேட்டார் சவுநகருடைய கேள்வி மிக முக்கியமானது சவுனகருடைய கேள்வி மிக முக்கியமானது சவுனகருடைய கேள்விக்கு விடையாகவே இந்த உபனிஷதம் முழுவதும் அமைகிறது அங்கிரஸுக்கும் சவுனகருக்கும் நடக்கும் தெய்வீக உரையாடலாகவே இந்த உபனிஷத் இலக்கியம் விளங்குகிறது பிறகு பராவித்யா அபராவித்யா அறிமுகப்படுத்தப்பட்டது அபராவித்யா சுருக்கமாக விளக்கப்பட்டது சுருக்கமாக விளக்கி சொல்லப்பட்டது மிகச் சுருக்கமாக விளக்கிச் சொல்லப்பட்டது தத்ாபராவேதோ யஜுர்வேத சாமவேதோ தர்மவேத சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷம் இது விளக்கப்பட்டது பிறகு பராவித்யா சுருக்கமாக உபதேசிக்கப்பட்டது ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நான்கு மந்திரங்களில் பராவித்யா சுருக்கமாக உபதேசிக்கப்பட்டது பராவித்யாவினுடைய அம்சங்கள் என்ன முதல்ல பிரம்ம லக்ஷணம் பிரம்ம லக்ஷணத்தை அக்ஷரம்னு சொன்னார் ரொம்ப முக்கியமான பதம் பூதயோனி பூதம் எல்லா பதமும் ரொம்ப முக்கியம் பூதயோனி கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த காண்டெக்டில் அவர் கேள்விக்கு பதில் கஸ்மினு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி பூதயோனி அக்ஷர விஜானேன சர்வ விஜானம் பவதி அந்த பூதயோனிங்கிற பதமானது ஏழு எட்டு ஒன்பது பதங்களில் விளக்கப்பட்டது பூதயோனி என்கின்ற சொல்லுக்கு விளக்கமே ஏழு எட்டு ஒன்பது மந்திரங்கள் ஆக பராவித்யா சுமாக உபதேசித்து இந்த முண்டக்கம் முதல் கண்டம் நிறைவு பெறுகிறது இனி முதல் முண்டக்கம் இரண்டாவது கண்டத்தை படிக்கப் போகிறோம் இந்த முண்டக்கோபனிஷத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் இனிமேல் எப்படி வரப்போகுதுன்னா இந்த பராவித்யா பராவித்யா என்று சொல்லப்போனால் இந்த முதல் பகுதியே முகவுரை தான் பராவித்யா பிரம்ம வித்யாவுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு சாப்டர் இனி என்னென்னா இதனுடைய விளக்கம் வரப்போகுது இனி என்ன பண்ண போகிறார் இந்த பகுதியில் இந்த இரண்டாவது கண்டத்தில் அபராவித்யாவை சற்று விரிவாக விளக்க போகிறார் அபராவித்யாவின் விளக்கம் அமைகிறது நம்பர் ஒன் நம்பர் டூ அபராவித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு ஒருவன் எப்படி மாறுகிறான் அபராவித்தியானது பராவித்தியை தெரிந்து கொள்வதற்கான யோக்கியதையை கொடுக்கிறது பராவித்யாவுக்கான யோக்கியத்தையை அபராவி அனுகிரகிக்கிறது அனுகிரகம் பண்ணுகிறது அதுதான் இந்த பகுதி அதற்கு பிறகு என்னன்னா பராவித்யாவினுடைய விளக்கம் தான் இரண்டாவது முண்டக்கம் முதல் கண்டத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பராவித்தியாதான் பேசப்பட போகிறது பராவித்யாவுக்குள்ளேயும் செக்ஷன்லாம் பிரிக்கப்படும் பிரிவுகள் உண்டு பகுதிகள் உண்டு அது பிறகு பார்க்கலாம் ஆக இதுதான் குண்டக்கோபனிஷத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுன்னா என்ன அமைப்பு இப்படி தான் இருக்குது இந்த உபனிஷத்து இப்போ நம்ம வந்து இந்த அபராவித்யாவை விளக்கக்கூடிய இரண்டாவது கண்டத்தை படிக்க தொடங்குகிறோம் படிக்கலாம் மந்திரத்தை முதல்ல படிக்கலாம் பிறகு அர்த்தம் பார்க்கலாம் தியம் மந்திர கவயப்பஷியன் தானே திரேத்த சீ தான சத்தியாஷவாக்கே தியம் மந்திர கிமா கவய் திரேத்த ச तान्याचरथ नियतम सत्य कामाशव पंथा सुकृत अपराद अंगषि विचल अदाल அபராவித்யாவை பற்றி ஏற்கனவே ஒரு விளக்கம் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் அபராவித்யாங்கிறத நம்ம என்ன சொன்னோம் இந்த உலகியல் அறிவுத்துறை அனைத்தும் அபராவித்யா செக்குலர் சயின்ஸுங்கிறாங்க ஆங்கிலத்தில் செக்குலர் சயின்ஸ் ஏன்னா எல்லாரும் படிக்கிறாங்க முஸ்லீமும் படிக்கிறாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாம் ஸ்கூல் ஸ்கூல் வந்து எல்லாேருக்கும் ஸ்கூல் லெசன் ஒன்றா தானே இருக்குது அதில் வந்து முஸ்லீம் படிப்பு வேறு கிறிஸ்டியன் படிப்பு வேற ஹிந்து படிப்பு வேறன்னு இல்லையே அதில் ஏதாவது ஒற்றுமை இருக்குங்கிற அதுவும் ஸ்கூல் வச்சுட்டோம் ஆனா இது ஹிந்து நாடார் பள்ளி இல்லையா இருக்கு ஹிந்து நாடார் பள்ளி இது ஹிந்து வன்னியர் பள்ளி என்ன போட்டாங்களான் இப்ப பெருசாக நடக்குது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு தலித் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இப்போ கிறிஸ்தவ மதத்திலேயே தலித் அப்போ இந்த அப்பராவித்தியாவில் லௌகிக்க வித்யா எல்லா லௌக்கிக்க வித்தியையும் அபராவித்யான்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுகிறதுனா அந்த அபராவித்யாவை பற்றி இங்கே உபனிஷத்தில் விளக்கமே கிடையாது இந்த லௌக்கிக அபராவித்தியா இருக்கே ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இதை பற்றின விஷயங்கள்லாம் இங்கே உபனிஷத்தில் எங்கேயும் உபதேசிக்கப்படலை இப்போ அபராவித்யா வேதத்தில் என்னது வைதிகத்தில் நம்ம அதையும் சொன்னேன் அப்பராவித்யாவில் அப்பராவித்தியாதான் லௌகிக்க வித்யா ஞாபகம் சொல்லப்போனால் லௌகிக்க வித்தியை பார்க்குற போது இந்த அப்பராவித்யா பராவித்தியாதான் இல்லையா அபராவித்யா கடவுளை கும்பிடுறது பூஜை பண்ணுறது ஜெபம் பண்ணுறது தியானம் பண்ணுறதுனா இங்கே அபராவித்யான்னு வரப்போகிறது ஆனால் நம்ம உலக கல்வியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறத பார்க்கறபோது இது பராவித்யாதான் இது மோக்ஷாஸ்திரத்துக்கு போகிற போது இது அபராவித்யாவை ஆகிடுறது பார்ப்போம் அதுலேயும் கூட கொஞ்சம் பிரிக்க பார்ப்போம் இந்த அபராவித்யாவை அபராவித்யாங்கிறது என்னன்னா கர்ம வித்யா அபராவித்யா காய்க வாச்சிக்க மானச கர்ம வித்யா அபராவித்யா தர்ம வித்யா தர்ம ஜானம் தர்ம அனுஷ்டானந்தான் இங்கே அபராவித்யான்னு என்னதுன்னா காய்க வாச்சிக்க பிரதான அபராவித்யா கா கர்ம பிரதான அபராவித்யா மானச கர்ம பிரதான அபராவித்யா சகாம கர்ம பிரதான அபராவி கர்ம பிரதான இதுக்குள்ள பிரிக்கலாம் அத்தனை பிரிவுக்கு இது இடம் கொடுக்கிறது இப்ப என்ன கர்மங்கள் எல்லாம் எப்படி பண்றது இந்த பூஜை பண்றது எப்படி ஹோமம் பண்றது எப்படி சடங்குகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போனால் துவைத்த வித்யா எல்லா பேதங்கள் இங்கே வந்து ஹோமம் பண்ணுறவன் ஹோமத்துக்கான பொருள் நெய் தட்சண எல்லாம் ஒரே துவைத்த அப்புறம் பாராயணம் பண்ணுறான் இது என்ன சூரிய ஸ்தோத்திரம் சந்திரஸ்தோத்திரம் நட்சத்திர ஸ்தோத்திரம் விநாயகர் ஸ்தோத்திரம் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் எல்லாம் தனித்தனியாக எல்லாம் தனித்தனியாக தானே வச்சுருக்கோம் ஆனால் அங்கே உள்ள இவர் பிடிங்கிறார் தட்சிணா எல்லாம் ஒன்று அதை மாத்திரம் கவனிக்கிறது இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒரு காசு வச்சிருக்கானே என்ன மேலே ஒன்று ஒரு தங்க தாமரை ஒன்று கையில் வைக்கிறோம் தினம் வைக்கிறோம் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்ப ஜாமி ஒரு தாமரை மாதிரி பண்ணி அது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் எல்லாம் பூஜா பாவனைகள் இந்த கர்மாக்களெல்லாம் இந்த காய்க வாச்சிக்க வாட்சிக்கோம்னா பாராயணம் காய்க கர்மங்களெல்லாம் சாஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது எதுக்காக நமக்கு நல்ல பக்குவம் எல்லாம் வரணும் புண்ணியமெல்லாம் கிடைக்கணும் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதங்கள் இதெல்லாம் உபதேசம் பண்ணுகிறது அப்புறம் என்னதுன்னா தியானம் மெடிடேஷன் உபாசனை அந்த உபாசனைகளும் அபராவித்யாவுக்குள்ளேயே வருகிறது ஆக காய்க்க வாச்சிக்க கர்மை அப்புறம் மானசம் கர்ம இதுவும் அபராவித்யாவுக்குள்ளேயே வருகிறது இந்த அபராவித்யாவை இன்னும் ரெண்டாக பிரித்து சொல்கிறோம் இந்த அபராவித்யாவை ரெண்டு வகையாக பயன்படுத்தலாம் இந்த காய்க வாச்சிக்க மாணச கர்மங்களை உபதேசிக்கின்ற அபராவித்யாவை இரண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா அர்த்தகாம பிரதான தர்ம அனுஷ்டான வித்யா அபராவித்யா நமக்கு வந்து பணம் வேணும் நமக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்கும் மனைவி சௌக்கியமாக இருக்கணும் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும் திரும்ப திரும்ப தானே எல்லோரும் அதை தானே விரும்புகிறாங்க சுவாமி நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நல்லா ஓடணும் எல்லாம் கார்லாம் நல்லா இருக்கணும் காருக்கெல்லாம் ஆக்சிடெண்ட்டே வரக்கூடாது குழந்தைகள்லாம் நல்லா கல்யாணம் ஆகணும் எல்லாருக்கும் பேர குழந்தைகள்லாம் இருக்கணும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் இதுக்கு எதாவது ஜபம் இருந்தால் சொல்லுங்கோ அப்பப்போ எதா ப்ராப்ளம் வர்றது அதுக்கு எதாவது சுதர்சன மந்திரம் எதாவது சொல்லிக் கொடுங்கோ எது சொல்கிறாங்க சுதர்சனம் பண்ணலாமா சுவாமி நரசிம்மரை சொல்லலாமா சுதர்சனரை சொல்லலாமா ரெண்டையும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னு அதான் சுதர்சனர் பின்னாடி நரசிம்மரை போட்டான் பொம்பையில் இந்த பக்கம் சுதர்சனர் இந்த மகன் நரசிம்மர் நம்மளை மாதிரி இதில் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது எல்லா சுவாமியும் இப்படி இப்படி ஒன்றுல ஒன்று சேர்த்து சம்யோஜனம் பண்ண இதில் புதுக்கோட்டை இதுக்கு ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் அதில் இது என்னன்னா எல்லாம் அர்த்த காம அர்த்த பிரதான காம பிரதான தர்ம அனுஷ்டானம் ஆனால் இது லெஜிடிமேட்டுங்கிறாங்க பிறகு ஆங்கிலத்தில் அது மாதிரி தர்மமாக எனக்கு பணம் வேணும் தர்மமான முறையில் எனக்கு பணம் நிறைய சேரணும் தர்மமான முறையில் நான் நல்ல சுகம் அனுபவிக்கணும் உலகத்தில் ஆக அர்த்த காமத்துக்காக வேண்டி பண்ணுற கர்மாக்கள் அதுவும் அபராவித்தியாகம் அப்புறம் வந்து என்னென்னா மோக்ஷப் பிரதான கர்ம மோட்சத்துக்காக வேண்டிய காலமில் இங்கே ஜபமெல்லாம் பண்ணுறோம் எதுக்கு இந்த மூ இந்த ஒரு பதி பத்து நாள் பதினாள் இருந்தால் வீடெல்லாம் நல்லா இருக்கும்னு யாரும் சொன்னாங்க எல்லாம் வீட்டில் எல்லாம் கரண்ட்லாம் சரியாக வருவான் ஃப்ரிட்ஜெல்லாம் ஒழுங்காக இருக்குவான் அடிக்கடி ரிப்பேர் வராதான் அப்புறம் வந்து எல்லாம் வந்து ஒற்றை எல்லாம் ஜாஸ்தி வந்துவிடாதான் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்காகத்தான் வந்து ஓன் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மஹியம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா இதுக்கா அதுக்காக பண்ணிட்டுருக்கோம் நம்ம நம்ம என்ன தியானத்தில் என்ன சொன்னோம் நம்ம மோட்ச பிரதானம் மெய்யுணர்வு பெறுவதற்குத்தான் இந்த உடலே கொடுக்கப்பட்டுரு ஆகையினால நமக்கு என்ன எதுக்காக இந்த அபராவித்தியா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம என்ன அது வந்து எதுக்காகவும் பயன்படுத்தலாம் எதுக்காக பயன்படுத்துறது மோட்சத்தை அடைவதற்காக நிஷ்காம பிரதான நிஷ்காமத்துக்காக அது ஆசையிலேருந்து நீங்கிறதுக்காக இந்த அபராவித்யாவை உபயோகப்படுத்தலாம் ஆக இந்த அபராவித்யாவினுடைய உபயோகம் எப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விளக்கம் அபராவித்யாவினுடைய ஸ்வரூபம் என்ன அபராவித்யாவினுடைய பிரயோஜனம் என்ன அபராவித்யாவினுடைய ஸ்வரூபம் அபராவித்யாவினுடைய பிரயோஜனம் ஸ்வரூபம் என்ன காய்க வாச்சிக்க கர்ம ரூபம் கர்ம உபதேச ரூபம் காய்க வாச்சிக்க மானச தர்ம கர்ம உபதேச ரூபம் அதுதான் அபராவித்யாவோட ஸ்வரூபம் அபரா வித்யாவுடைய மோக்ஷனம்னா இந்த இடத்துல என்ன சித்தசுத்தி தர்மத்துக்காக பண்றேங்கிற போது அது நிஷ்காமம் தான் நான் அர்த்தத்துக்காக நான் தர்மத்தை அனுஷ்டிக்கல காமத்துக்காக நான் தர்மத்தை அனுஷ்டிக்கல தர்மத்துக்காக நான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேங்கிற போதே இவன் மோட்சத்துக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம் மோக்ஷத்துக்கு தயாராகிட்டு இருக்கான்னு அர்த்தம் தர்மத்துக்காக தர்மத்தை அனுஷ்டிப்பது நிஷ்காம தர்மானுஷ்டானம் அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் தர்மத்தை அனுஷ்டிப்பது சகாம தர்மானுஷ்டானம் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறது அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் அதர்மத்தை கடைப்பிடிக்கிற குரூப்லே இல்லை நம்ம பேச்சுக்காகவும் ஒத்துப்போம் ஆகையினால் அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் தர்மத்தை அனுஷ்டித்தா அது சகாம தர்மானுஷ்டானம் மோட்சத்துக்கு அதாவது தர்மத்துக்காகவே தர்மத்தை அனுஷ்டித்தா அது எந்த அர்த்தத்தில் வரும் நிஷ்காம தர்ம சித்த சுத்திக்காக பண்ணுற தர்மானுஷ்டானம் கண்டிப்பாக தர்மத்துக்காகவே ஒருத்தன் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னா அவனுக்கு விவேகம் இருக்கத்தான் பண்ணித்தான் பிரம்மார்பணம் பிரம்மஹவிகி பிரம்மாக்னம் பிரம்மணா அதனால் ஞானத்தினால் அது வேறு விஷயம் இருந்தால் கூட இந்த பிரிவை சொல்கிறேன் அதனால்தான் இப்போ சாஸ்திரத்தில் எதுக்கு சுவாமி இத்தனையும் சொல்லணும் நேரம் மோட்சத்தை சொல்லி வைக்கப்படாதோன்னா நம்ம அப்படி இல்லையே நம்ம எல்லோரும் வந்து இப்போ மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னா யார் வந்து வாங்குகிறேங்கிற இப்போ இந்த கிளாஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுவீங்க சார்ஜெல்லாம் என்ன சார்ஜ் போடலாம் ஒரு லட்ச ரூபா போடலாமா ரெண்டு லட்ச ரூபா போடலாமா சார்ஜ் தான் இதுக்கு வேல்யூ உண்டா வேல்யூவே கிடையாது விலை மதிப்பற்று விலை கொடுக்க முடியாது இது கொன்றும் கொடுக்க முடியாது உயவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி நமஸ்காரந்தான் படுவேன் நம பரம ரிஷிப்யோ நம பரம ரிஷிப்யா மேலும் अड़ वह पार्कल पत् मणि की ओ भद्रंकर्णे भीशृणुयाम देवा भद्रम पश्येम्षत्रा स्थिस्तुवागम सस्तनूभि व्यशेम देवित नंजदयु स्वस्तिर इंद्रो वृद्धश्रवा स्वस्ति नूषा विश्व स्वस्ति नक्ष्यो अठने स्वस्ति नो बृहस्पतिर्दा ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவத்யிணா மூத்த நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி ஓம் ஹரி ஓம் ஆதிகுநம